வணக்கம் நன்றினியின்ூற்றி நான்காவது செய்த பதினேழு இரண்டாயிரத்தி 2018 மார்கழி மாதம் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் முன்னிலையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் சிலையை சோனியா காந்தி அவர்கள் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கேரள முதல்வர் பினராயி விஜயன் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் பங்கேற்றனர் கவர்னர் உரைக்காக தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் கூட உள்ளது அநேகமாக ஜனவரி இரண்டாவது வாரத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்து அறநிலையத்துறை அதிகாரி திரு சிலை தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் ஸ்டெர்லைட் ஆலை குறித்த தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவை எதிர்த்து அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளது இது இறுதி தீர்ப்பு அல்ல இன்னும் சட்ட வாய்ப்புகள் உள்ளன சட்ட ரீதியாக தொடர்ந்து போராடிக்கொண்டே இருப்போம் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி அவர்கள் தெரிவித்துள்ளார் சேலம் அருகே எட்டு எதிராக விவசாயிகள் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினார்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்தை தவிர்த்து சட்டப்படி அணுக வேண்டும் என மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் கருத்து தெரிவித்துள்ளார் தேர்தல் தேதி அறிவித்தவுடன் அதிமுக சார்பில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்றும் அதற்கான வியூகத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுத்து வருகிறார் என்றும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார் பாரதிய ஜனதா அரசு சார்பில் தமிழகத்தில் மூவாயிரம் கிராமங்களில் சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என வீடியோ மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார் வழிகாட்டியாய் இருந்திடுங்கள் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ளிணை என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் இந்திய செய்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தானை போரில் வென்றதன் நினைவு தினத்தை நினைவு கூறும் வகையில் நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமர் ஜவான் ஜோதியில் மரியாதை செலுத்தினார் காஷ்மீர் மாநிலம் புல்வாமா என்கவுண்டரில் பொதுமக்களும் பலியானதை அடுத்து காஷ்மீரில் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் மாநில முதல்வராக திரு பூபேஷ் பாகில் அவர்கள் இன்று பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரஃபேல் விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தையும் காங்கிரஸ் குறை கூறுகிறது என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தான் நட்டு அபுதாபி விமான நிலையத்தில் சோட்டா சகீலின் சகோதரர் அன்வர் பாபு ஷேக்கை துபாய் போலீசார் கைது செய்துள்ளனர் அவரை இந்தியாவுக்கு அழைத்து வரும் நடவடிக்கைகளில் மும்பை காவல் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு மலைப்பாதையில் ஹெல்மெட் இல்லாமல் வரும் இரு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு அனுமதி இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஐந்தாயிரம் வருடம் பாரம்பரிய இந்தியா பல புராதன பெருமைகளை கொண்டாலும் நவீன தொழில் புரட்சி காலத்தில் ஆனாலும் கூட டிஜிட்டல் புரட்சியில் இந்தியா நிச்சயம் வெல்லும் என தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் பாகிஸ்தானில் பதினைந்து பயங்கரவாதிகளின் மரண தண்டனையை உறுதிப்படுத்தி அந்நாட்டு ராணுவ தளபதி உத்தரவிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது தொடர்பாக ஏற்கனவே காணப்பட்ட உடன்பாட்டில் இனி எந்த மாற்றமும் இருக்காது என்றும் புதிதாக சலுகைகள் எதுவும் வழங்கப்படாது என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான ஆகாயம் மற்றும் கடல் எல்லை சர்ச்சைகளுக்கு விரைவில் நல்ல தீர்வு காணப்பட்டு இரு நாட்டு உறவும் வழக்க நிலைக்கு திரும்ப வேண்டும் என ஜஹோர் மாநில பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் சென்ற ஆண்டு மட்டும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் உயிரிழந்ததாக புள்ளி தகவல்கள் கூறுகின்றன அமெரிக்காவில் இந்திய பெண் மீது தாக்குதல் நடத்தியவர் மீது வெறுப்புணர்வு குற்றம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இவருக்கு மூன்றரை ஆண்டு முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கலாம் என கூறப்படுகிறது எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சுமார் நான்காயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட மதகுரு ஒருவரின் கல்லறையில் அகழ்வாராய்ச்சியாளர்கள் அகழ்வாய்களை தொடங்கியுள்ளனர் வாய்தே எனும் அந்த மதகுருவின் கல்லறையில் அவரது தாய் மனைவி மற்றும் பிற உறவினர்களும் புதைக்கப்பட்டுள்ளனர் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தை இரண்டாயிரத்தி இருபதுக்குள் செயல்படுத்த போலந்தில் கூடியுள்ள பேச்சுவார்த்தையாளர்கள் பலகட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதற்கான இறுதி உடன்படிக்கையை எட்டியுள்ளனர் அமெரிக்காவில் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா கொண்டு மலிவு கட்டண சுகாதார காப்பீடு திட்டமான ஒபாமா கேர் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என அந்நாட்டின் டெக்சாஸ் மாகாண மத்திய கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது வணிகச் செய்திகள் பட்ஜெட் விமான போக்குவரத்து நிறுவனமான ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் சென்னையிலிருந்து புதிதாக ஆறு வழித்தடங்களில் விமான சேவையை அறிவித்துள்ளது ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் பேபி பவுடரில் புற்றுநோயை உண்டாக்கும் கல்நாற் உள்ளது என்ற தகவல் வெளியானதன் காரணமாக நிறுவனத்தின் பங்குகளின் மதிப்பு நான்காயிரத்தி கோடி டாலர் சரிந்துள்ளது வங்கிகள் இணைப்பால் கிளைகள் மூடப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பின் தலைவர் வெங்கடாச்சலம் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் வேர்ல்ட் டூர் பைனல்ஸ் பேட்மிண்டன் தொடரின் இறுதிப் போட்டியில் ஜப்பானின் நசோமி ஒசூகராவை வீழ்த்தி இந்தியாவின் பி சிந்து சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் பெர்தில் நடைபெறும் இந்திய அணிக்கு எதிரான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி நான்கு விக்கெட்டுகளை இழந்து முப்பத்தி ரன்கள் எடுத்துள்ளது புரோ கபடி லீக் போட்டிகளில் தமிழ் தலைவாஸ் உ யோதா ஆகிய அணிகள் மோதிய ஆட்டம் சமனில் முடிந்தது பெர்த் டெஸ்ட் போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலிக்கு வழங்கப்பட்ட அவுட் சர்ச்சையாகியுள்ளது திரைச்செய்திகள் விஜய் சேதுபதி நடிப்பில் இருபதாம் தேதி திரைக்கு வரவிருக்கும் சீதகாதி படத்தின் ஸ்னீக் பீக் காட்சிகள் வெளியாகியுள்ளது இயக்குனர் பாலா இயக்கத்தில் விக்ரமின் மகன் துருவ் நடித்துள்ள வர்மா திரைப்படத்தை வரும் பிப்ரவரி மாதம் காதல் தினம் ஸ்பெஷலாக ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் முடிவெடுத்துள்ளனர் விஜய் சேதுபதியின் அடுத்த படமான மாமனிதன் படத்தின் படப்பிடிப்பு துவங்கியுள்ளது இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் இப்படத்தில் காயத்ரி கதாநாயகியாக நடிக்கிறார் இப்படத்திற்கு இளையராஜா யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் இணைந்து இசையமைக்கின்றனர் வானிலை செய்திகள் உருவாகியுள்ள பெய்தி காரணமாக ஆந்திர பிரதேசம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இப்புயல் காரணமாக தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் எனவும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இப்புயலானது இன்று ா அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் நண்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்